ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அமெரிக்காவின் அயோவா என்ற கப்பலில் பீரங்கி மேடை ஒன்று வெடித்ததில் நாற்பத்தி ஏழு கடற்படையினர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் டாவிடியன் என்ற மதக்குழு போன்றின் கட்டிடத்தை ஐம்பத்தி நாட்களாக சுற்றி வளைத்த அமெரிக்க எஃபிஐ அமைப்பின் முற்றுகை கட்டிடம்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 இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விபரம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஜோசே ஐசாக்கிர் நோபல் பரிசு பெற்ற எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு கிளென் சீபொர்க் நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க வேதியியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு முகேஷ் அம்பானி இந்தியாவின் தொழிலதிபர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆண்டு சார்லஸ் டார்வின்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 நாளிதழ் உரிமையாளர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சே குப்புசாமி தொழிற்சங்க தலைவர் இந்நாளின் சிறப்புகள் தமிழ் ஈழம் நாட்டு பற்றாளர் நாள் சியராலியோன் மற்றும் சைக்கிள் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே